இன்று உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் சந்தித்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையைத்தான் நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள் காரணம் தொழிலாளர்கள் மீது மிக கடுமையானதோர் தாக்குதல் உலகளாவிய முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது பொருளாதார ரீதியாக உருவாகி இருக்கக்கூடிய நெருக்கடியினுடைய அனைத்து விளைவுகளையும் தொழிலாளர்கள் தலையில் சுமத்தி அதிலிருந்து முதலாளி வர்க்கம் இந்த சமூக அமைப்பு தன்னை தற்காத்து கொள்ளுவதற்கு பாதுகாத்து கொள்ளுவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறது இதனுடைய ஒரு பகுதி மூலதனம் எங்கு வேண்டுமானாலும் பாயலாம் என்பதும் அது தங்குதடையற்ற முறையில் நடைபெற வேண்டும் என்பதும் அதற்காக எல்லா உலக அமைப்புகளும் ஐநா சபை உட்பட வெறும் உலக வங்கியும் ஐஎம்எஃப் வேர்ல்டு ட்ரேட் யூனியன் ஆர்கனைசேஷனும் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கும் அதுபோன்றிருக்கக்கூடிய அமைப்புகளும் மட்டுமல்ல எல்லோருமே தங்குதடையற்ற மூலதன பாய்ச்சல் என்பதை வலியுறுத்துகிற போதும் தொழிலாளர்கள் உழைப்பாளி மக்கள் அவர்களுடைய பகுதியிலிருந்து வேலை தேடி கூட வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியாது சுதந்திர சந்தை என்பது சுதந்திர வர்த்தகம் என்பது உற்பத்தி செய்த பொருட்களை விற்பதற்கும் மூலதனத்திற்கும் மட்டும்தான் பொருந்துமை தவிர தொழிலாளர்களுக்கு என்று மிக கராறாக வலியுறுத்தப்படுகிறதில்லை இது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட இன்னும் மோசமான நிலைமை உருவாகி வருகிறது என்பதுதான் சமீபத்தில் அமெரிக்காவிலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் வரக்கூடிய தகவல்கள் காட்டுகிறது இந்த சூழலில் உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை இந்தியாவில் இன்றைக்கு அமெரிக்காவில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன கேட்டால் எச் விசா என்று மட்டும் சொல்லக்கூடிய பிரச்சனையோ அல்லது ஆஸ்திரேலியாவில் ஐ கமிஷனர் இங்கு சொல்லுவது போல் அது இந்தியாவே பாதிக்காது ஆனால் நாங்கள் ஆஸ்திரேலியர்களுக்கு முதலிடம் என்று சொல்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலை இந்த நிலையில் உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக மட்டுமல்ல இதற்கு ஆதாரமாக உள்ள கொள்கைகளை எதிர்த்து போராட வேண்டும் என்று உலகளாவிய முறையிலும் குரல் எழுப்புகிற அமைப்புகள் இருக்கின்றன என்பதுதான் நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை விட்டக்கூடிய விஷயம் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் உலக தொழிற்சங்க சம்மேளனம் கடந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சமூக மாற்றத்திற்காக தொழிலாளர்களை திரட்டுகிற தொழிலாளர்கள் போராட வேண்டும் என்று வலியுறுத்துகிற அல்லது ஒரே வார்த்தையில் சொன்னால் வர்க்க ஒரு கிளாஸ் ஓரியன்ட் என்று சொல்லுகிற ஒரு வர்க்க பகிரங்கமாக வெளிப்படுத்துகிற ஒரு தொழிற்சங்க அமைப்பு அது இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கிறது இந்த நெருக்கடி என்பது முதலாளித்துவம் முதலாளித்துவத்தினுடைய நெருக்கடி இது முதலாளித்துவ நெருக்கடியினுடைய சுமையை மற்றவர்கள் மீது திணிப்பது ஆகவே இந்த சுமையை எதிர்த்து போராடுகிற போது தாக்குதலை எதிர்த்து போராடுகிற வேலை வாய்ப்புகள் கோரி போராடுகிற அந்த அந்த போராட்டம் முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு எதிரான போராட்டமாகவும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொல்லுவது இன்றைய உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையைத்தான் உங்களுடைய கேள்வியினுடைய முதற் பகுதி ஒரு வலதுசாரி தன்மை என்பது ஒரு வலதுசாரி தாய் சாய்வு என்பது ஏற்படுகிறது இது ஏற்படுகிறது என்பது உண்மை அது மறுப்பதற்கில்லை ஆனால் அப்படி ஏற்படுகிற போது முதல்லையே சொல்ல வேண்டியது இது ஏற்படுகிற போதே இதற்கு எதிராக உள்ள எதிர் சக்தியும் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு எது வலுப்பற்றிருக்கிறது பேலன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அது எந்த பக்கம் என்றால் அது அந்த வலதுசாரி தன்மை சற்று இதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணம் என்னவென்றால் ஒரு இடதுசாரி என்ற வார்த்தையில் இருந்து மட்டும் இடதுசாரி ஆவதில்லை இடதுசாரி கருத்துக்கள் என்பது சமூக மாற்றத்திற்கான கருத்துக்களாக முன்வைக்கப்படுகிற போதுதான் இன்றைய சமூகத்தோடு முற்றிலுமாக சமரசம் செய்து கொண்டு அவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் நல்ல முறையில் அமல்படுத்துவோம் என்று சொல்லுகிற நிலை என்பது ஐரோப்பாவிலும் வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகளிலும் பல நாடுகளில் இருந்ததனுடைய விளைவு சாதாரண மக்களுக்கு அதன் மீது நம்பிக்கை போய்கிட்டு வருவார் இது அமெரிக்காவிலேயே தெளிவாக நான் பார்த்த விஷயம் நான் ரொம்ப விரிவாக போக விரும்பலைனாலும் அமெரிக்காவில் இப்போ டொனால்டு ட்ரம்ப் நூறு நாட்கள் ஆகிவிட்டது நான்காவது மாதம் ட்ரம்ப்பினுடைய வெற்றியினுடைய அடிப்படையான அம்சமே அங்கிருக்கக்கூடிய வெள்ளையர்களான தொழிலாளர்கள் பெரும்பகுதியினர் டொனால்டு ட்ரம்புக்கு வாக்களித்தார்கள் என்று அமெரிக்காவினுடைய தேர்தலை ஆய்வு என்று சொல்கிறார்கள் இந்தியாவில் இது ஒன்றும் நமக்கு புதிரான கடைசி ஆட்சியாளர் ஆட்சி காலம் அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பது இது மேம்போக்கான சில காரியங்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் மக்களுக்கானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய பிடிமானவெல்லாம் தொழிலாளர்களிடம்தான் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு பாதகமான கொள்கைகளை அமுலாக்கியனுடைய விளைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை இழப்பு இந்த நம்பிக்கை இழப்பு தான் பிரான்சில் சமீபத்தினுடைய ஜனாதிபதி தேர்தலினுடைய குறிப்பிடுவது அது கம்யூனிஸ்டுகளையோ ஒரு வலுவான இயக்கம் அல்ல அங்கே ஆனால் மற்றவர்களையோ அல்ல அங்கே இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் பார்ட்டி அது இருக்கிற ஐந்து வேட்பாளர்களே ஐந்தாவது இடத்திற்கு வந்து நின்றது என்பதை நம்ம பார்த்தோம் ஆட்சியில் தொடர்ச்சியாக இருந்தவர்கள் ஆகவே அந்த இரு இரு இரு அமைப்பு முறை என்பதில் ஒருபுறம் இடதுசாரிகள் என்று சொல்லிக்கொண்டு இடதுசாரி கருத்துக்களுக்கு வேட்டு வைப்பவர்களும் மறுபுறத்தில் வலதுசாரிகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாருகள் இடதுசாரிகள் என்றால் தான் இருப்பார்கள் நாங்கள்தான் மக்களுக்கானவர்கள் நீங்கள் இந்தியாவோடு பொருத்தி பார்த்தாலும் காங்கிரஸும் என்று வருகிற போது அது இடதுசாரியாக அல்ல பட் நாங்கள் அப்படி ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்கு காங்கிரஸ் கடந்த காலங்களில் முயற்சித்தது அது இன்றைக்கு பாஜகவுக்கு பயன்பட்டது அந்த முறையில் ஐரோப்பா முழுதும் அது இன்றைக்கு ஆஸ்திரியாவானாலும் ஜெர்மனி ஆனாலும் பிரான்ஸ் ஆனாலும் அல்லது அமெரிக்க கண்டமானாலும் ஐரோப்பாவினுடைய மற்ற பல நாடுகளில் இருந்தும் வரக்கூடிய செய்திகள் இதுக்கு ஒரு மறுபக்கம் இருக்கிறது அதுதான் போர்ச்சுகலில் ஸ்பெயினில் ஜெர்மனியில் உட்பட பிரான்சில் உட்பட தொழிலாளர்கள் நடத்துகிற கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் ஜனாதிபதி அமெரிக்காவில் பதவியேற்கிற அதே நாளில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி அல்ல என்று சொல்லக்கூடிய ஆர்ப்பாட்டம் அவர்கள் முன்வைக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் இடதுசாரி கருத்துக்களாக இருக்காது ஆனால் இன்றைக்கு இந்த கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது அந்த தாக்க தாக்கம் என்பது பல பகுதிகளில் நாம் பார்க்க முடிகிறது என்பதை பார்க்கணும் அதுதான் நம்பிக்கை விட்டக்கூடிய அம்சம் அதுதான் உலகத்தில் தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களிலிருந்து இங்கே ஒரு அடிப்படையான கேள்வி வருது மாற்றத்திற்காக தொழிலாளர்கள் போராடுகிற போது அந்த மாற்றம் என்பது அடிப்படை மாற்றமாக வர வேண்டுமானால் இரண்டு அம்சங்கள் வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ரெண்டு அம்சங்கள் ஒன்று கொள்கை ரீதியான ஒரு தெளிவு இதற்கு மாற்றான தெளிவான ஒரு வர்க்க அரசியல் வேண்டும் இன்னொரு பக்கம் அந்த வர்க்க அரசியலை நடைமுறைப்படுத்துவதற்குள்ள வர்க்க ஸ்தாபனம் வேண்டும் இந்த அரசியல் கொள்கையும் அதற்கு அதை அமலாக்குவதற்கு தகுதியுடைய திறமையுடைய தேர்ச்சி கொண்ட தேர்ச்சியை பெறக்கூடிய தேர்ச்சி கொண்ட ஒரு அமைப்பு உருவாக முடியாது தேர்ச்சியை பெறுவதற்கு தயாராகக்கூடிய ஒரு அமைப்பும் வேண்டும் என்பது தான் எவ்வளோ பெரிய மக்கள் எழுச்சிகள் வந்தது ஆக்கிய வால் ஸ்ட்ரீட் போன்றிருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது யுத்தத்துக்கு எதிரான அமைப்புகள் ஈராக் யுத்தத்துக்கு எதிரான அமைப்புகள் ஒபாமா ஆட்சிக்கு வந்தவுடனே சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்து உலகத்தில் நடத்திய கொடுமைகள் தெரியும் ஆகவே ஏகாதிபத்தியம் அதனுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள முடியாது அது ஏகாதிபத்தியமாக இருக்கிறவரை அப்போ அது வீழ்த்தப்படுவதற்குள்ள வர்க்கங்கள் தயாராக கொண்டு மக்கள் தயாராக கொண்டு அது வீழ்த்தப்பட வேண்டுமே தவிர அதற்கு மெருகூட்டி அல்லது பாலிஷ் பண்ணி கொண்டோ காரியங்கள் செய்ய முடியாது ஆகவே ஒரு மாற்று கொள்கை வேண்டும் அதே அதே போன்று அந்த மாற்றுக் கொள்கைகளை அமலாக்குவதற்கு தயாராக உள்ள திறமை பெற்ற தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஸ்தாபனம் வேண்டும் என்பது இன்றைக்கு கூட இந்த மேதினம் இப்போ தென்னமெரிக்காவினுடைய நிகழ்வு உலகத்தை பற்றி சொல்கிற போது இருபதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டினுடைய சோசியலிச பாதையே இது என்று பேசக்கூடிய அளவிற்கு தென்னமெரிக்காவில் பல நாடுகளில் ஏற்பட்ட எழுச்சி ஏன்னா ஏகாதிபத்தியத்தினுடைய கொடூரமான சுரண்டல்களை எதிர்த்து அந்த தன்மையை உணர்ந்து உருவாகிய மிகப்பெரிய மக்கள் எழுச்சிகளில் இருந்து தேர்தலும் அதை ஒட்டிய ஆட்சி மாற்றங்களும் பல இடங்களில் நடந்தது ஆனால் அந்த அதற்குரிய முறையில் ஏகாதிபத்தியத்தினுடைய தாக்குதலையும் சூழ்ச்சிகளையும் எதிர்கொள்வதற்கான ஸ்தாபனங்களை உருவாக்குவதும் அதேபோன்று அடிப்படையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு தேவையான தெளிவான ஒரு கொள்கையும் இதனுடைய பல அம்சங்கள் பல இடத்தில் இருந்தது நிக்கோரா நிகோரோவில் சாண்டினிஸ்டாக்கள் சில காரியங்களை செய்தார்கள் ரேஷவுடமாக்குவது போன்ற நாரிகர்கள் அதேபோன்று வெரிசுராவில் சில காரியங்கள் செய்யப்பட்டது ஈகோடாரில் சில காரியங்கள் செய்யப்பட்டது மறுப்பதற்கில்லை ஆனால் அதை செய்கிற போதே அதற்குரிய முறையில் மக்களை ஸ்தாபன ரீதியாக தயார்படுத்துவது இன்னும் சொல்லப்போனால் மக்களை தத்வார்த்த ரீதியாக தயார்படுத்துவது சோவியத் யூனியுடைய வீழ்ச்சியிலிருந்து உலகத்தில் தொழிலாளர்கள் பெற வேண்டிய பாடம் என்பது அது புரட்சி நடந்து முடிந்து விட்டான் தென் அமெரிக்காவில் புரட்சி நடக்கலை கியூபாவை புரட்சி நடந்து முடிந்து விட்டாலும் கூட எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கியூபா நம்மை மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுகிறது இன்று கூட இந்த மே நாளில் ரெண்டாயிரத்தி பதினேழில் கியூபாவினுடைய மேதினத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோ இல்லை கியூபாவினுடைய தொழிற்சங்கமும் அரசாங்கமும் ஃபிடல் இல்லாத கியூபாவில் மேதினம் கொண்டாடுகிற போது ஃபிடலினுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய முறையில் தொழிலாளி வர்க்கத்திற்கு உணர்வூட்டக்கூடிய முறையில் உலக தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய தலைவர்களை முழுதும் இந்த மே ஏனென்றால் கியூபாவினுடைய மேதினம் என்பது உண்மையில் இன்னமும் அது பார்க்க முடியவில்லை என்கிற ஒரு வருத்தத்தோடு இருப்பவனால் ஏன்னா மேதினத்தன்று நடக்கக்கூடிய மிகப்பெரிய எழுச்சி கியூபாவினுடைய மேதினம்தான் அந்த மேதினத்தன்றைக்கு உலக தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய நிர்வாக குழு முழுதும் அங்கே இருக்க வேண்டும் என்று அவர்கள் அழைப்பு விடுத்து இந்த மேதின விழாவில் பங்கேற்கிறார்கள் என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அந்த அந்த பார்வை அது கியூபாவிலிருந்து ஏன் வருகிறது என்றால் இதற்கு ஒரு ஸ்தாபனம் வேண்டும் தொழிற்சங்க இயக்கம் வேண்டும் மக்கள் அமைப்புகள் வேண்டும் ஒரு கொள்கை தெளிவு வேண்டும் ஒரு அரசியல் ஸ்தாபனம் வேண்டும் அரசியல் ரீதியாக வேண்டும் அந்த முறையில் வருகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையை இப்படித்தான் பார்க்கிறது சம்பவம் அது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வலதுசாரி சாய்மானம் என்பது அது ஒன்றும் நீடித்து நிற்கக்கூடிய காரணம் அது முதலாளித்துவ அமைப்பிற்குள் இருக்கிறது இந்த முதலாளித்துவ அமைப்பினுடைய தொடர்ச்சியான நெருக்கடி சுழற்சி என்பது அது மார்க்சினுடைய கம்யூனிஸ்ட் அறிக்கையில் சொல்லுவது போல் யார் இந்த சவக்குழியை தோண்ட வேண்டுமோ அவர்கள் அந்த சவக்குழியை தோண்டுவதற்கு தயாராக நிற்கிறவரை அவர்கள் விழவும் இழவும் செய்வார்கள் மறுபக்கத்தில் தொழிலாளி வர்க்கமும் விழவும் எழவும் விழவும் எழவும் செய்வார்கள் ஒரு கட்டத்தில் அந்த மாற்றத்தை அது உலகம் இருக்காது அது நாடுகளில் நடக்கும் நடைபெற்று முடிந்தால் அதை பாதுகாப்பதற்கு இதுதான் இன்றைய உலகமும் நம்பிக்கை ஊட்டுகிற உலகமாக இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்று மக்களிடம் சொல்லுகிறது இந்த மேலாளில் நிச்சயமாக சமூக மாற்றத்திற்கான போராட்டம் என்பது இந்த மேதினத்தினுடைய எல்லா மேதினங்களுடைய மேதின விழாக்களுடைய அடிநாதமாக இருக்க வேண்டும் அந்த சமூக மாற்றத்திற்கான சுரண்டலுக்கு எதிரான மாற்றம் போராட்டம் அது இந்த மேதினத்திலும் உலகத்தினுடைய சூழல் அவளவு சாதகமாக இல்லை என்கிற போதும் கூட அக்டோபர் புரட்சியினுடைய நூறாம் ஆண்டு அது புதிய உத்தியோகமும் புதிய நம்பிக்கையும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் வழங்குகிறது என்று சிபிஐஎம் கருதுகிறது ஏன்னா போராட்டம் என்பது தொழிலாளர்கள் நடத்த வேண்டும் அந்த தொழிலாளி என்பவன் அது உடலுழைப்பு தொழிலாளியாக இருந்தாலும் அல்லது மூளை உழைப்பு என்று அந்த வார்த்தையே அவ்வளோ பொருத்தமானதாக எனக்கு படலை அது உழைக்கக்கூடிய எல்லோரும் அந்த உழைப்பு வெட்ட வெளியிலாக இருந்தாலும் அலுவலகத்திற்கு இருந்தாலும் தொழிற்சாலைக்குள்ளாக இருந்தாலும் அது கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருந்தாலும் எங்கெல்லாம் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த உழைப்பவர்கள் அவர்கள் நிரந்தர தொழிலாளியா தற்கால தொழிலாளியா ஒப்பந்த தொழிலாளியா பயிற்சி தொழிலாளியா இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி வேலை தேடிக்கொண்டிருக்கிற தொழிலாளி வேலை இல்லா இளைஞர்கள் என்கிற வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளி உட்பட உள்ள அனைத்து பகுதி உழைப்பாளி மக்களும் ஒன்று திரண்டுதான் இந்த போராட்டத்தை நடத்த முடியும் என்று தொழிற்சங்கம் உணர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கருதுகிறது அந்த உணர்வு ஓரளவு இடதுசாரி தொழிற்சங்க இயக்கத்திற்கு இந்த சமீப நிகழ்வுகள் சுட்டி காட்டி இன்னும் சொல்ல நான் இப்போ சொன்ன பட்டியலோடு இன்னொரு பட்டியல் இந்தியாவில் ஒரு கோடி பேர் அரசாங்கத்தினுடைய சமூக நலத்திட்டங்களில் பழியா பணியாற்றுகிற சேவகர்கள் அல்லது தொண்டர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு பகுதி ஒரு கோடி பேர் மத்திய அரசாங்கமும் சில இடங்களில் மாநில அரசாங்கமும் இந்த பணிகளில் பணிகளை வைக்கிறது எவ்வளவு கொடுமையானது உச்ச கூட பண்டைய காலத்து உச்ச அப்போ வர்க்கத்தன்மைய உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லாமல் போச்சு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வெல்ஃபேர் ஸ்டேட் என்று அரசாங்கம் வலியுறுத்தி சொல்கிற காலத்தில் உச்ச வெல்ஃபேர் ஸ்டேட்டை வலியுறுத்தி கொண்டிருந்தது நோமோர் வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது இல்லை சேமநல அரசு என்பது இல்லை என்று அரசாங்கம் முடிவெடுத்த பிறகு அதுக்கு ஒருபடி மேலே போய் வர்க்கத்தன்மையோடு உச்ச நீதிமன்றமும் நீதிமன்றங்களும் செயல்படுகிறது அந்த நீதிமன்றம் கூட அந்த காலத்தில் ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்க முடியாத ஒரு தொழிலோ நிறுவனமோ செயல்படுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லியது ஆனால் அரசாங்கம் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் இந்த காலத்தில் கொடுத்து கொண்டு இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் என்று வேலை வாங்குகிறார்கள் அது கல்வித்துறையில் சமூக நலத்துறையில் குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் பெண்கள் நலத்துறையில் என்று எல்லா துறைகளிலும் நடக்கக்கூடிய ஒரு சுரண்டல் அமைப்பு அப்போ அதனாலே அந்த சுரண்டல் என்பது எந்த வடிவத்தில் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ தன்னுடைய உழைப்பு சுரண்டப்படுபவது யார் யாருடைய உழைப்பெல்லாம் சுரண்டப்படுகிறதோ அந்த சுரண்டப்படுபவர்கள் எல்லோரும் தொழிலாளர்களே அந்த உணர்வோடு ஒட்டுமொத்த தொழிலாளர்களை திரட்டினால் தான் நகரத்திலே, தொழிலாளியோடு ஒரு காலத்தில் வருடங்களுக்கு முன்னால் அங்க வந்து பிறகு பனிரெண்டாயிரம் பேர் அடுத்த வருடம் ஒரு பெரும்பகுதியினர் இந்த ஆண்டு இறுதியில் டிசம்பர்ல ஓய்வு பெற்ற பேர் தான் நிரந்தர தொழிலாளர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போதும் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் இது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுகிற ஒரு நிறுவனத்தினுடைய நிலை அப்போ புதிய நிறுவனங்களில் வருகிற போது இந்த சுரண்டலினுடைய ஒட்டுமொத்த தன்மையோடும் வருகிறது ஆகவே ஒரு உரத்தில் அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே இருந்த சட்ட ரீதியான உத்தரவு ஒரு காலத்திலையும் சட்டத்தில் இருக்குங்கிறதுனால அது அமுலானதில்லை ஏட்டு சுரக்காய் என்கிற முறையில் தான் அது இருந்தது ஏற்றளவில் ஆனால் ஏற்றளவில் இருப்பதை அமுல்படுத்து என்று போராடுவதற்கு தொழிலாளர்களுக்கு போராட்டத்திற்குள்ள ஒரு கருவியாக அது பயன்பட்டது அந்த சட்டங்கள் வந்தது கூட போராட்டத்தில் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழிற்சங்க உரிமை சட்டம் தொழிற்சங்க சட்டம் வந்தது என்பது வெள்ளையின் காலத்திலேயே கொண்டு வர வேண்டியிருந்தது என்றால் அது அன்றைக்கு பிரிட்டனில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உட்பட இந்தியாவில் சட்டம் ஏற்று என்று போராட வேண்டியது என்பது அந்த போராட்டத்தில் இருந்து அது வருது இந்தியாவில் போராடியது நேற்று கூட ஒரு பத்திரிகையில் செய்தியை பார்த்தேன் ஒரு ஒரு கட்டுரை வந்தது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப திலகர் கைது செய்யப்பட்ட போது அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சி என்பது வெள்ளை அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கமணியாக ஒலித்தது தொழிலாளர்களையே ஊடுருவி அவர்களிடமிருந்து விவரங்களை சேகரித்து அவர்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி அரசாங்கத்திற்கு தெரிவுப்படுப்பதற்காக ஒரு போலீஸ்காரர் குழுவை உருவாக்கினார்கள் அது மில் போலீஸ் என்று அழைக்கப்பட்டது அந்த மில் போலீஸ் என்பது இன்றைக்கும் வேறு பயிர்களில் செயல்படுகிறது என்கிற ஒரு கட்டுரை வந்தது ஆகவே இது அரசாங்கம் அது சமதான வேத தண்டம் என்கிற முறையில் அது தடவி கொடுத்தோம் சொல்லுத்தோம் மிரட்டியும் அச்சுறுத்தியும் துப்பாக்கி ஏந்தியும் தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி வந்திருக்கிறது அதனுடைய பல வடிவந்தால் இன்றைக்கு இருக்கிற சட்டங்கள் மாற்றுவது இருக்கிற சட்டங்களை தொழிலாளர்களுக்கு விரோதமாக மாற்றுவது மாற்ற வேண்டும் என்பது எங்கள் கருத்தும் கூட தொழிலாளர்களுடைய கருத்தும் கூட சிபிஎம்னுடைய கருத்தும் கூட ஆனால் இன்றைக்கு ஏற்படுகிற மாற்றங்கள் முழுதும் தொழிலாளர்களுக்கு விரோதமான மாற்றங்கள் ஒரே ஒரு உதாரணம் சொன்னால் எட்டு மணி நேரம் வேலை என்பதற்கு இன்னைக்கு சட்டத்திலேயே கிட்டத்தட்ட அது ஒரு பத்து மணி நேரத்துக்குள்ள தொழிலாளி வேலைக்கு வந்துட்டால் ஒன்பதரை மணி நேரத்துக்குள்ள எட்டு மணி நேரம் என்று இருக்காது அதை பன்னிரெண்டு மணி நேரமாக மாற்றணும் என்று அப்போ அது யாருக்காக தெளிவாக இருக்கு இது சாம்பிள் தான் ஒரு சோறு பதம்தான் ஆகவே இன்று ஏற்படுகிற சட்ட மாற்றங்கள் இன்று அரசாங்கம் உருவாக்குகிற கொள்கைகள் அது அனைத்து பகுதிய அது இன்றைக்கு தொழிலாளர்களை புளவுபடுத்துவதற்குள்ளே பல முயற்சி இருக்குது கேட்டகரி சங்கங்களாக கிரேடு வாரி சங்கங்களாக ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் எழுபதாம் ஆண்டுகளிலே எண்பதாம் ஆண்டுகளில் இருந்த அளவுக்கு அதில் ஓரளவுக்கு அந்த உணர்வு வலுப்பெற்று வருகிறது நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பது தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு மத்திய தொழிற்சங்கங்கள் உருவாக்குகிற ஒற்றுமை அல்லது துறைவாரியாக பல துறைகளில் ஏற்படுகிற ஒற்றுமை அந்த ஒற்றுமை உணர்வு என்பது கொஞ்சம் மேலோங்கி வந்திருக்கிறது இந்த பிரிவினைகள் கொஞ்சம் குறைகிறது ஆனால் இன்னொரு பக்கத்தில் வேறு விதமான அந்த பிரிவினை சக்திகள் பயன்படுத்துகிறார்கள் அது ஊர் பேரில் உள்ள அமைப்புகளாக வருகிறது ஜாதி பேரில் உள்ள அமைப்புகளாக வருகிறது மதவாரியாக அமைப்புகள் வருகிறது இன்னும் சொல்லப்போனால் நமக்கு பல ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக லட்சக்குத்து முப்போடி மு முப்பத்து தேவர்கள் இருக்காங்க அந்த தேவர்கள் பேரில் உள்ள அமைப்புகளாக தொழிலாளர்களை உருவாக்கி பிளவு கொடுத்துகிறார்கள் இப்படி பலவிதமான பிளவுகளுக்கிடையிலும் இந்த கொள்கைகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் போராட வேண்டும் என்பதுதான் மாற்றை தவிர வேறு மாற்ற இல்லை ஆகவேதான் மேதனத்தன்றைக்கு தொழிலாளர்களை பற்றி பேசுகிற போது மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை பற்றி பேசுகிற போது இந்த கொள்கைகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் எல்லா விதமான வேற்றுமைகளையும் ஒதுக்கி வைத்துக் கொண்டு எது சொந்த பிரச்சனையாக கருதப்பட வேண்டுமோ அதை சொந்த பிரச்சனையாக கருதி எது சமூகத்தில் அகற்றப்பட வேண்டியதாக இருக்கிறதோ அதை அகற்றுவதற்காக போராடி இந்த கொள்கைகளுக்கு எதிராக ஒற்றுமையோடு போராட வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது இதுக்கு ஒரே வழிதான் பாதிக்கப்படுகிற அனைத்து மக்களுடைய ஒற்றுமை அதற்கு நிச்சயமாக போராடினால் வெற்றி பெற முடியும் என்று நூறாண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளி நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மேதினத்தை கொண்டா மேதினம் உருவாகி தொடர்ச்சியாக அதை நினைவுபடுத்துகிற தொழிலாளி வர்க்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இங்கே நம்ம மேதினத்தை கொண்டாடத்துவோங்கிறோம் சிங்காரவேலர் அதை நமக்கு செய்தார் அப்ப அதுக்கு பிறகும் கூட உலகத்தில் இன்றைக்கு கூட எப்படி இருக்கிறது நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளில் வரக்கூடிய மாற்றம் நேற்றைக்கு ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய தொழிலாளத்துறை அமைச்சர் ஹரியானா மாநில அரசு மனோகர் கட்டாரு அரசாங்கம் அந்த தொழிலாளர் அமைச்சர் சொல்றாரு மேதினம் என்பது எங்களுடைய அஜெண்டாவிலே இல்லை நாங்கள் மேதினத்தை அங்கீகரிக்கவில்லை மேதினம் எப்படி உருவானது என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே மேதினத்தை எந்த வகையிலும் அதை ஏற்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை எங்களை பொறுத்த மட்டும் இல்லும் தொழிலாளர் தினம் என்பது விஸ்வகர்மா தினம்தான் தீபாவளிக்கு அடுத்த நாள் தீபாவளிக்கு அடுத்த நாள் விஸ்வகர்மா தினம் அது கொண்டாடுபவர்கள் ஏற்கனவே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மேதினம் எப்படி உருவானது உங்களுக்கு தெரியும் என்று சொல்கிற போது அதில் உள்ள அம்சம் என்னன்னு சொன்னால் மேதினம் தொழிலாளி தன்னுடைய போராட்ட உரிமையை நிலைநாட்டிய நாள் நிலைநாட்டுவதற்காக போராடுகிற நாள் அந்த போராட்டம் என்பதை ஏற்க முடியாது என்று ஹரியானா அரசு சொல்கிறது அது நாக்பூரிலிருந்து ஹரியானாவுக்கு வந்திருக்கிறது ஹரியானாவிலிருந்து டெல்லியில் அது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுகிற நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மேதி தினமாக அதுக்கு நமக்கு தெரியாது ஆகவே இது எல்லாமே ஒற்றுமைக்கு வரக்கூடிய ஆபத்துகள் சவால்கள் இந்த சவால்களை சந்தித்து நாம் ஒற்றுமை அதில் மொழி கிடையாது அதில் இடம் கிடையாது பன்னாட்டு நிறுவனமா என்பது கிடையாது பொதுத்துறை நிறுவனமா என்பது கிடையாது பன்னாட்டு ஒரு பன்னாட்டு நிறுவனம் என்று சொல்லக்கூடிய கம்பெனி தான் ஆனால் அறுபது வருஷத்துக்கு முன்னால் உள்ள அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அது பொதுத்துறையில் இதே நிலை ஆகவே பொதுத்துறை தனியார் துறை என்கிற வேறுபாடு இல்லாமல் பன்னாட்டு நிறுவனம் உள்நாட்டு நிறுவனம் என்ற வேறுபாடு இல்லாமல் இந்த சுரண்டல் நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா வேறுபாடுகளையும் மறந்து கொண்டு தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்று தான் தொழிலாளர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மே தினத்திலும் சார்பாக அதை உற்பத்தி முறையில் மாற்றம் ஏற்படுகிற போது தொழிலாளர்களும் அவர்களுடைய போராட்ட வடிவங்களிலும் அணுகுமுறைகளிலும் மாற்றங்களை உருவாக்க வேண்டியிருக்கு பிரச்சனை என்னன்னா எல்லா தலங்களிலும் உள்ள உற்பத்தியில் ஈடுபடுகிற தொழிலாளர்களை நம்மால் இணைக்க முடிகிறதா என்பதுதான் பிரச்சனை அதில் சில துறைகள் இணைக்கப்படவில்லை அல்லது ஒன்றுபடுத்தப்படவில்லை என்பதாலேயே இந்த போராட்டங்கள் உலகத்து ஒரு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜி துறையை சார்ந்த தொழிலாளர்களும் நீங்கள் எவ்வளோதான் ஆட்டோமேட்டட் நிறுவனமாக இருந்தாலும் எல்லா தொழிலாளர்களும் இன்று ஒரு நாள் ஒரு நாள் வேண்டாம் சில மணி நேரங்கள் வேலை செய்வதில்லை என்று நிறுத்திவிட்டால் உண்மையிலே நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாம் அசையவில்லை என்றால் அசையாது என்பது ஆகவே அடிப்படையில் வேலை நிறுத்தம் பயன்பட்டதா இல்லையா என்பது அந்த கேள்வி எழுப்புவது என்பதே ஒரு நம்பிக்கையின்மையை விதைக்குவதற்கு விதைப்பதற்காக எழுப்பக்கூடிய கேள்வியாகத்தான் நான் பார்க்குறேன் சரிதான் இன்னைக்கும் ஒரு சில பகுதிகளில் உள்ள தொழிலாளர்களை முழுமையாக திரட்ட முடியவில்லை தொழிலாளர்களை திரட்டியிருப்பது என்பது இருபத்தைந்து சதம்தான் பொதுவாக பேசுகிற போது நம்ம என்ன பேசுகிறோம்னா நம்ம அறியாமலேயே சாதாரணமாக ஜனங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா கண்டவனெல்லாம் சங்கம் வச்சுட்டாய் ஒரு அது பேசுகிறோன்னு ஒரு தொழிலாளியாக இருப்பாங்க அப்போ அது ஒரு உணர்வு நிலை ஆனால் உண்மை என்ன எழுபத்தைந்து இந்திய உழைப்பாளி மக்கள் எந்த அமைப்பிலும் உறுப்பினர்களாக இல்லை என்பது நூற்றுக்கு நூறு தொழிலாளர்கள் சங்க ரீதியாக திரண்ட நிறுவனங்கள் அல்லது துறைகள் என்பது மிக மிக குறைவு ஆகவே அது முழுமைப்படுத்தும் போராட்டம் கற்பனை கதை அது போகாதவருக்கு வழிகாட்டுற ஏற்பாடு ஆகவே இது சிறுக சிறுக இது உருவாகிற போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் இந்தியாவில் முதல் தொழிற்சங்கம் உருவானது என்று சரித்திரத்தில் எழுதி வச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நூற்றாண்டு என்னுடைய துவக்க காலத்திலே திருநெல்வேலியில் வவுசி தலைமையில் நடந்த போராட்டத்திலிருந்து திலகர் கைதுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களிலிருந்து இந்த போராட்டங்கள் எல்லாம் அங்கே அக்டோபரில் லெனின் போராடி கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யாவிலிருந்து முதிர்ச்சி பெற்ற இந்திய தொழிலாளர்கள் அரசியல் கொள்கைகளுக்காக போராடுவது என்பது ஆகவே என்னென்ன பிரச்சனைனா சொந்த பிரச்சனைகளுக்காக கூட பொருளாதார கோரிக்கைகளுக்காக கூட போராட முன்வராத தொழிலாளி அவனை அரசியல் மாற்றத்திற்காக போராடுகிற தொழிலாளியாக மாற்றுவது ஒரு மிக கடுமையான பணி இருக்கக்கூடியது அவனுடைய ஒற்றுமையை சிந்தனையை குறைச்சுக்கிட்டே இருக்காங்க தொழிற்சங்க மிகப்பெரிய பலவீனமாக நாம் பார்ப்பது இன்றைக்கும் சங்க திரண்டவர்களை கூட முழுமையாக தங்களோடு இணைத்து வைத்துக் என்பது இயலாமல் இருக்கிறது பல காரணங்களால் ஒரு தொழிற்சங்க கோஷம் ரொம்ப ரொம்ப சரியானதாக இந்த பிரச்சனையில் எட்டு அந்த எட்டாதவர்களை மூணு காற்று பிரிச்சிருக்காங்க ஒன்று சங்கத்தில் சேர்ந்த பிறகும் தினசரி எட்ட முடியாதவர்களாக இருப்பவர்கள் இன்றொன்று ஏதேனும் ஒரு சங்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எட்ட முடியாதவர்களாக இருப்பவர்கள் ும் இல்லாமல் இருக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட அப்போ கோஷத்தினுடைய சொல்வதற்கு ரெண்டு வார்த்தைக்குள்ள இன்றைய தொழிற்சங்க இயக்கத்தினுடைய பலவீனமும் இருக்கிறது அந்த பலவீனங்களை அங்கீகரித்துக் கொண்டு ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்வியில் இருந்த ஒரு அம்சம் இந்த போராட்டங்கள் என்பது பயன் தராது என்று சொல்கிறார்களே என்பது நிச்சயமாக ஏற்கக்கூடியதல்ல அது உடனடியாக பலன் தராது என்றால் நீ முதல் மா கடைசி படி ஏறி மாடியில் இருக்கணும் அப்படிங்கிறது நீ முதல் மடியை ஏறவே நின்றுட்டே பேசிகிட்டு இருந்தோம்னா முதல் படியை ஏறினுதான் ரெண்டாவது படியை பற்றி சிந்திக்கணுமே தவிர பத்து படி இருக்கிறது என்று கீழே இருந்து கொண்டு சிந்தித்து கொண்டே இருப்பதால் நிச்சயமாக நடக்காது ஆகவே கட்டம் கட்டமாகத்தான் முன்னேற முடியும் அந்த முன்னேற்றத்தினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் எதிர்ப்புகளை உடைத்தறிந்து முன்னேற வேண்டியிருக்கிறது எதிர்ப்பு சக்திகள் வலுவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு தொழிலாளி யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் அமைப்பு ரீதியாக ஒன்று திரண்டு போராடுவது என்கிறது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது இது தனியாக எடுத்துக்கொள்வது என்றால் நான் ஏற்கனவே சொன்ன அந்த தான் உழைப்பவன் என்பவன் இன்று நவீன கருவியில் உழைக்கக்கூடியவர்களும் ரொம்ப சாதாரண தொழிலாளியாக ஒரு துப்புரவு தொழிலாளியோ சுமை தூக்குகிற தொழிலாளியோ என்று இருக்கக்கூடிய அவர்களும் உழைக்கிறார்கள் நீங்களும் உழைக்கிறீர்கள் உங்களுடைய உழைப்பினுடைய தன்மையும் உழைக்கக்கூடிய இடமும் உங்கள் உழைப்பினுடைய பலனும் அதிலிருந்து உருவாகக்கூடிய விளைவுகளும் என்பது இருந்தாலும் நீங்களும் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து இந்த இளைய தலைமுறையினர் நவீன தொழில்நுட்ப துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டும் அப்படி அணுகுகிறபோது இந்த உழைப்பு என்பது ஒரு பெரும் பகுதி சுரண்டப்படுகிறது என்பது புரியும் இன்றைக்கி எனக்கு அதாவது அது சொல்லுவதற்கு தயாராக இல்லை விட்டாலும் சொன்னதில்லை ஐடி துறை நல்ல உதாரணம் ஐடி துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இன்று எந்தெந்த எந்தெந்த வடிவத்தில் சுரண்டப்படுகிறார்கள் என்பது வெளியில் உள்ளவர்களுக்கு தெரிவதை விட நிச்சயமாக இந்த இளைஞர்களுக்கு நன்றாகவே தெரியும் அது வேணும்னா கண்ணை மூடிக்கொண்டு அது எதுவும் தெரியவில்லை என்று சொல்லலாமே தவிர அது எல்லாம் இவங்களுக்கெல்லாம் விவரம் புரியாதவர்கள் என்று யாரும் சொல்ல முடியாது அவர்கள் நவீன சமுதாயத்தினுடைய பிறவிகள் என்கிற முறையில் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய விளைவுகள் ஆகவே இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய இளைஞர்கள் நிச்சயமாக இந்த மில்லேனியம் ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெனரேஷன் இருக்க அது அது இப்போ ஒரு டிகேடு முடிஞ்சு போச்சு அந்த ஜெனரேஷன் உணர்வுபூர்வமாக இதை பார்க்கணும் அவர்களுடைய சொந்த அனுபவங்கள் இப்போ கணமுன்னால் இருக்குது ஃப்ரீ வேர்ல்டு என்பது ஃப்ரீ அல்ல என்பதை அவர்கள் இன்றைக்கு உணர்கிறார்கள் ஃப்ரீ மார்க்கெட் என்பது அது சிலருக்கு தான் எல்லோருக்கும் அல்ல என்பது உணர்கிறார்கள் இதில் அந்த வார்த்தையை அவர்கள் விரும்பலைன்னாலும் உழைப்பு சுரண்டல் எக்ஸ்பிளாய்டேஷன் of labor என்பது உள்ளடங்கி இருக்கிறது என்பதும் அவர்களுக்கு புரிகிறது எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த தொகை உண்மையிலேயே எந்த அளவுக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு நாளைக்கு இத்தனை கோடி வருமானம் சுந்தர் பிச்சைக்கு என்று பத்திரிகைகளில் செய்து வருவது என்பது அவருடைய உழைப்பிலிருந்து உருவானது தானா இவர்கள் எழுப்ப அதைவிட எவ்வளவு நேரம் எவ்வளவு உழைப்பு எவ்வளவு எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு சுரண்டல் எவ்வளவு நெருக்கடி வேர்வையை வழித்து கொற்றவன் தான் தொழிலாளிங்கிறது இல்லை ஏர்கண்டிஷன் ரூமில் உட்கார்ந்துக்கிட்டும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி சுரண்டப்படுகிற தொழிலாளி தான் என்பதை அனுபவ ரீதியாக இந்த இளைஞர்கள் உணர வேண்டும் என்பது நீ நாளைக்கே சங்கத்தில் சேர்ந்து கொடிபிடிங்கிறதெல்லாம் இல்லை குறைஞ்சபட்சம் நாம் சுரண்டப்படுகிறோம் என்பதை ஏற்றுக்கொள்கிற மனோநிலைக்கு வாருங்கள் என்பது தான் நிச்சயமாக ஏன்னா ஒரு தொழிலாளிக்கிற முறையில் பதினாறு வயசில் வேலைக்கு போன ஒரு தொழிலாளிங்கிற முறையில் ஒரு பர்சனல் அப்பீலோட இந்த விஷயத்தை பார்த்தா ஒரு ஐம்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இதனுடைய அனுபவத்திலிருந்து இந்த இளைய தலைமுறையினருக்கு சொல்லுவது இதுதான் இந்த கொடுமை இந்த சுரண்டல் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்பது இது முதலில் இது உணர வேண்டும் அந்த உணர்வில் இருந்துதான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவதை விட அவர்களாகவே அதிலிருந்து முடிவு செய்ய முடியும் இந்த கொடுமையெல்லாம் தாங்குவது என்று சிக்காகோவில் தொழிலாளர்கள் நினைத்திருந்தால் இந்த மாற்றம் வந்திருக்குமா என்பது சிக்காகோவில் எட்டு மணி நேரத்துக்காக போராடிய அன்று குரல் எழுப்பிய அன்று உயிர் நீத்த அன்று அதை ஒட்டி தூக்கிலேறிய எந்த தொழிலாளியும் எட்டு மணி நேரம் அனுபவிக்கலை இன்றைக்கும் உலகத்தில் எட்டு மணி நேரம் என்பது இல்லாதவர்கள் இந்தியாவில் பல இந்த நவீன தொழிலாளி என்கிற தொழில்நுட்ப தேர்ச்சி பெற்ற இளைஞர்களும் கூட எட்டு மணி நேரம் என்பது அவர்களுடைய வேலை நேரமாக பார்க்குறாங்க எட்டு மணி நேரம் வேண்டாம் நாங்கள் ஆறு மணி நேரத்திலே செய்ய முடியும் நாங்கள் ஃப்ளக்ஸி லேபர் வீட்டிலிருந்தே வேலை செய்ய முடியும் வீட்டிலிருந்தே வேலை செய்கிற போதும் வேலை என்பது என்ன என்ற கேள்வியை எழுப்பி விடை தேடுங்கள் கேள்விக்கு விடை தேடி விடைகளுக்கு தீர்வு காணுங்கள்